ஆதொண்டன் தழையன் ஆதொண்ட தழையன் என விரி சொற்குறிப்பு வினைமுற்றா நனைந்த பெயர்கோநிலை நோக்காய் பின்னர் கிடப்பொருள் அவையவியும் கருவிப்பொருள் அவையவியும் இடனாகப் பெற்று ஆதொண்டை என்பதன் ஈற்று ஐகாரங் கெட்டு அக்தூர்ந்த மெய்மேல் விகுதி அன்னூர்ந்து ஆதொண்டன் என குறுந்தடியும் செம்பட்டும் மாயவாறுபோல் தொகைநிலை ஏற்று பெயரேயாய் நின்றது அல்லதுவும் ஆசிரியர் தொல்காப்பியர் கூறிய பனையும் அறையும் ஆவிரை கிளவியும் நினையும் காலை அம்மோடு சிவனும் ஐயன் இறுதி அறைவரைந்து கெடுமே மெய்யவன் ஒழிய புலவர் என்னும் சூத்திரத்துள் நினையுங்காலை என்பதனால் தழையென்னும் சொல்வந்துழி தொண்ட என்னும் சொல் இறுதி ஐகாரங் கெட்டு அஃது ஊர்ந்த மெய்மேல் அம்முச்சாரியை ஊர்ந்து நின்றதென்றே அங்கனம் உயர்தினை ஆண்பார் படற்கை விகுதியாய அன்னென்பதனை ஏற்கும்மிடத்து அத்தழையென்பது எஞ்சி அத்தழையிற் கிடத்தப்பட்டவனென்றறிந்து கோடற்குரியா தழையார்போந்த அம்முச்சாரியையின் மகர ஒற்று நீங்க நின்ற அகரத்தின் பின்னர் அவ்வுயர்தினை ஆன்பால் விகுதி அன்னென்பதின் நகரம் நீங்க நின்ற நகர ஒற்றடுத்து ஆதுண்டன் என்றாயது எனினும் அமையும் இதனை முன்னிலை இறுதிநிலை இடைநிலை முதலிய பல்வகை உறுப்புகளிற் பல்வகை நோக்குடை பல்வகை பெயரும் செறிப்பில் திறப்பட நெறிப்படும் வழக்கிற் பல்வகை விகாரத்தால் செந்நிலை பெறுவுமென விதித்த உணர்வுடையோர் உயர்நெறி வழக்கால் உய்து உணர்க இங்கனம் ஆதொண்டனென்னும் பெயர் முதற்பொருண் முடிவு தன்முடிவிற்பெற்ற தந்தொழில் பயனுரப்படும் செய்ன்மை அகப்பாட்டினும் உடைபொருட்பிரிதின் உரிமையுடைமை தன்மை புறப்பாட்டினும் உயர் பொருளடை சிறப்பிடப் பெயர் அவ்விருவையினும் பொருந்த நின்ற மண்டலமென்பதனோடு மறுவும் வழி மேல்வகுத்த வண்ணன் தண்ணீரும் முதலும் தொகுத்தலை பெற்றதென்க அல்லதுவும் நின்ற இப்பெயர் மண்டலத்தோடு அணைந்த வழி விகுதியன் எஞ்சி அம்முச்சாரியை பெற்று வருமொழி நோக்கி மகரமொழிய தொண்ட மண்டலமென்று ஆயதெனினும் அமையும் இதனை ஆசிரியர் தொல்காப்பியர் கூறிய அப்பெயர் மெய்கெடுத்து அண்கெடு வழியும் நிறலும் உறித்தே அம்மன் சாரியை மக்கள் முறை தொகுவு மறுங்கினான என்னும் சூத்திர நோக்கத்தார் காண்கவென்க ஆதுண்டன் என்பது தென்சொல் நோக்கு மண்டலம் என்பது வட சொல் நோக்கு தம்முச் செறிவான் ஒத்தவேனும் பாடையான் ஒவ்வாமை பெறலின் அங்கனம் பெறாமை நோக்கியும் முன்னிலையாய அந்நிலைக்கும் பின்னிலையாய இந்நிலைக்கும் இளச்சிணையாதல் நோக்கியும் விசேடன விசேடிய செந்நிலை மரபு நோக்கியும் இங்கணம் முதலும் ஈரும் தொகுத்தலை பெற்றதெனினும் முதநிலை வண்ண ஒற்றுமை இசை ஒற்றுமை உருவொற்றுமை நோக்கியும் இறுதிநிலை சிறப்பு நிலை இன தொகுத்தலை பெற்றதெனினும் அமையும் இக்தின்னும் கூறிற் பெருகும் ஆகலின் ஆசிரியர் தொல்காப்பியர் கூறிய உணரக்கூறிய புனரியன் மருங்கில் கண்டு செயற்கு உரியவை கண்ணினர்கொழலே என்னும் சூத்திர கருத்தான் அமைகவென்க அன்றி ஆதிநாராயணன்புறம் நாரணபுரம் ஆபூதன்மங்கலம் பூதமங்கலம் பெரும்பற்றினார் புலிப்பாதன் பூசித்த ஊர் பெரும்பற்றினார் புலி பூசித்த ஊர் பெரும் பெரும்பற்ற புளியூர் புளியூர் முதலிய பெயர்கோள்களையும் புல்லம்பூதன்குடி பூதங்குடி கொற்றன்குடி கொற்றங்குடி சாத்தன்குடி சாத்தங்குடி கொற்றன்மங்கலம் கொற்றமங்கலம் சாத்தன்மங்கலம் சாத்தமங்கலம் வேடன்மங்கலம் வேட்டமங்கலம் வேடன்குடி வேட்டங்குடி சாத்தன்மங்கை சாத்தமங்கை விஜயன் மங்கை விஜயமங்கை கண்ணன்மங்கை கண்ணமங்கை கண்ணன்புரம் கன்னபுரம் கண்ணன்குடி கண்ணங்குடி சீராமன் விண்ணகரம் சீராம விண்ணகரம் வரகுணன்மங்கை வரகுணமங்கை முதலிய பெயர்கோள்களையும் நந்தன் மண்டலம் நந்தமண்டலம் சேரன் மண்டலம் சேரமண்டலம் சோழன் மண்டலம் சோழமண்டலம் முதலிய பெயர்கோள்களையும் பற்றாக கொண்டு அமைக வெண்க இதனை பிற்காலத்து மருவு வழக்கென்று கொள்வாரும் உளராலோவெனின் அங்கனம் கொல்வது மரபன்று கொள்கினும் கொள்கவென்க இத்தொண்ட மண்டலம் என்பது பல்வகை புணர்ச்சிக்கும் பல்வகை வழக்கியற்கும் ஏற்பாடின்னோசை முதலியவற்றிற்கும் ஒத்த நிலையென்க இங்கனமன்றி தொண்டை மண்டலம் என்பாரும் உளராலோயெனின் அங்கனம் மாறுபட கூறுவோர் நுண்ணிய அறிஞர் கண்ணிய நிலையும் மாற்றம் பொருளுரு மாற்ற நிலையும் பல்வகை புணர்ப்பில் செல்வகை நிலையும் கடிபுகோ நெறியின் முடிபுரு நிலையும் இழுக்கருவும் பல்வகை வழக்கிய நிலையும் உருவாற்றானும் ஓர்ந்து உணர்கிழராய் போலி இயநிலை கோளுணரென்க என்னை இலக்கண நுட்பங் கூர்ந்து உய்து உணர்தர் தன்மை உளரேல் அங்கனம் கூறல் ஏஆரார் ஆகலின் அவர் சில வலுவுநெறி வழக்கு பற்றி கூறுதன் மாத்திரையரன்றி விவகரிக்க கடவரல்லர் ஆயினும் அவர்க்கும் மற்றவர்க்கும் அவ்வழக்கு அழிவழக்கேயன்றி இழிவழக்குமாம் என்று உணர்ச்சி தோன்றற்கு யாமே அத்தலைக்கண் அவர் கூற்றாக விவகரித்து அதனை மறுக்கின்றோம் அவர் கூற்றாக விவகரித்தல் தொண்டைத்தழையானும் மலரானும் இயற்றிய மாலை அணிந்தவன் ஆண்ட மண்டலம் ஆகலின் தொண்டை மண்டலம் எனல் வேண்டும் அதனை மறுத்தல் தொண்டை மண்டலமெனின் கொவ்வை தூற்றை உடைய மண்டலமென்றும் ஒருவாறு ஆதொண்டை தூற்றை உடைய மண்டலம் என்றும் தெளிவின்றி கருதப்படுவதன்றி தொண்டைத்தழையானும் மலரானும் இயற்றிய மாலை அணிந்தவனால் ஆளப்பட்ட மண்டலமென்று கருதப்படுவதன்று அல்லதுவும் சேரன் மண்டலம் சேரமண்டலம் சோழன் மண்டலம் சோழமண்டலம் என்பனபோல் இம்மண்டலத்திற்கு முன்னர் துண்டீரனால் ஆழப்பட்டமையின் துண்டீரன் மண்டலம் துண்டீர மண்டலம் துண்டீரன்புரம் துண்டீரபுரம் என்றும் பின்னர் தண்டகநாள் ஆழப்பட்டமையின் தண்டக நாடு தண்டக தண்டகன்புரம் தண்டகபுரம் என்றும் பெயர் வழங்கின அவைபோல் அதன் பின்னர் ஆதொண்டனால் ஆளப்பட்டமையின் ஆதொண்டன் மண்டலம் ஆதொண்ட மண்டலம் தொண்டன் மண்டலம் தொண்ட மண்டலம் என்றே மரபு வழுவாமை வழங்கல் வேண்டும் இதற்கு பிரமாணம் முக்கனான் கணநாதற்கு முதன்மை துண்டீரன் ஆண்டு மிக்க துண்டீரநாடாய் தண்டகவேந்தன் தாங்கி தக்க தண்டக நன்னாடாய் தபனன் மாகுலத்து சோழன் தொகதார் தொண்டமான் காத்தாயது தொண்டநாடே இங்கனம் பல்காப்பியங்களினும் பல பிரபந்தங்களினும் பிரபல வித்வான்களாக முன்னிருந்த ஒளவையார் கம்பன் ஒட்டக்கூத்தன் முதலானோர்கள் பல்வகை காரணங்குறித்து செய்த பல்வகை செய்யுள்களினும் ஈண்டு முன்னும் பின்னும் வகுத்தமைக்கு பிரமாணங்கள் இருக்கின்றன அவைகளை பிரிக்கிற் பெருகும் ஆகலின் அவற்றை தனித்தனி காந்தோறும் ஆங்காங்கு உணர்ந்து அமைக